வணக்கம் தமிழகத்தை சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்தியாவின் துணை ஜனாதிபதியாக ிருந்து வேட்பாள அறிவிக்கப்பட்டுள்ளார் என் டி கூட்டணியிடம் போதிய மெஜாரிட்டி இருப்பதால் அவர் அறிவிக்கப்பட்ட நொடியிலேயே உறுதியாக துணை ஜனாதிபதி ஆகிவிடுவார் என்பது அனைவரும் அறிந்த ஒன்று இப்போ எதிர் தரப்பிலிருந்து அதாவது என் கூட்டணியிலிருந்து சசிதரூரோ இல்ல வேறு பிரபலமான நபரோ போட்டியிடலாம் சிபி ராதாகிருஷ்ணன் வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி வந்தவுடன் சமூக வலைதளங்கள்ல சில விவாதங்கள்ல கேட்கப்பட்ட தமிழராக இருப்பதால் சி பி ராதாகிருஷ்ணனுக்கு தமிழக எம்பிக்கள் வாக்களிப்பார்களா அப்படின்ற கேள்வி வந்தது இந்த கேள்வி பார்த்தவுடன் எனக்கு தோன்றிய பதில் என்னன்னா அப்துல் கலாம் இரண்டாவது முறையாக ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு என் கூட்டணியிலிருந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட போது என் போதிய எம்பிக்கள் இல்லை அவர்களிடம் மெஜாரிட்டி இல்லை அப்போதும் திமுகவிடம் மிக அதிகமான எம்பிக்கள் இருந்தாங்க அப்துல் கலாமையை எதிர்த்து தான் ஊட்டுவிட்டாங்க அப்துல் கலாம் ஒரு கட்சியை சேர்ந்த ஒரு சித்தாந்தத்தை சேர்ந்தவர் அல்ல ஒரு விஞ்ஞானி அவருடைய ஜனாதிபதி காலத்துல நிறைய நல்ல விஷயங்கள் செய்திருந்தாரு ஜனாதிபதிகள் பலர் செய்யாத விஷயங்கள் ஜனாதிபதி அவர் இருந்தார் ஜனாதிபதி அடிக்கடி மாணவர்களை சந்திக்கிறது மரம் என்று மக்களை தூண்டுவது என்று பல விதங்கள்ல ஒரு ஒரு உத்வேகமாக இருந்தார் இந்தியாவிற்கு அப்பேற்பட்ட அப்துல் கலாமிற்கு இவர்கள் ஓட்டு ஒரே காரணம் அவர் என்டி கூட்டணியினால் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் என்பதற்காக இப்போ வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்க சி ஒரு ஆர் இயக்கத்தை சேர்ந்தவர் குறிப்பாக பாஜக கட்சியிலேயே பணியாற்றியவர் பாஜக கட்சியின் மாநில தலைவராக பணியாற்றியவர் பிறகு ஜார்க்கண்ட் தெலுங்கானா புதுச்சேரி மாநிலங்களின் ஆளுநராக பதவி வகித்தவர் தற்போது மகாராஷ்டிராவின் ஆளுநராக பதவி வகித்து வருகிறார் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தமிழகத்தில் அவ்வளவு பிரபலமா இல்லாத காலத்தில் கூட சிறப்பாக செயல்பட்டவர் எந்த ஒரு குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாதவர் அவருக்கு இவ்வளவு பெரிய பதவி கொடுப்பது நியாயமானதுதான் ஆனால் அவருடைய பிரபலத்துவம் அவர் எவ்வளவு பிரபலமானவர் என்ற கேள்விக்கு பதில் என்னவென்றால் அண்ணாமலை அளவிற்கு அவர் பிரபலமானவர் அல்ல சி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கே இவ்வளவு பெரிய பதவி கிடைக்கிறது என்றால் அண்ணாமலைக்கு என்னென்ன பதவிகள் காத்திருக்கின்றன என்று நம்மால் உணர முடிகிறது காலம் சரியான பதிலை சொல்லும் என்று எதிர்பார்ப்போம் திமுகவினர் இந்து போன்ற விஷயங்களை கவனிக்க வேண்டும் தொடர்ந்து ஒரு குடும்பத்திலிருந்து முதல்வர் துணை முதல்வர் எம்பிக்கள் மத்திய அமைச்சர் பதவி உள்ளிட்டவை வழங்கப்படுகிற போது சி பி போன்ற சாதாரண தலைவர்களுக்கு கூட துணை ஜனாதிபதி என்ற அளவிற்கு மிகப்பெரிய பதவிகள் பாஜகவில் வழங்கப்படுகிறது இப்ப பேசிட்டு இருந்தவங்க எல்லாம் முகத்தை எங்க வைத்துக் கொள்வார்கள் என்று தெரியவில்லை இந்தியாரை எங்க வந்து ஓட்டு போடுறான் இங்க வந்து ரேஷன் அரிசி வாங்குறான் இங்க வந்து எங்க வேலையை கெடுக்கிறான்னு பேசிட்டு இருந்தவங்க மொத்த இந்தியாவிற்கும் துணை ஜனாதிபதியாக ஒரு தமிழன் பதவி ஏற்கும் போது மற்ற மாநிலத்தவர்கள் இதை போன்றெல்லாம் என்பதை உணர வேண்டும் எத்தனை ஜனாதிபதிகள் எத்தனை துணை ஜனாதிபதிகள் தமிழகத்திலிருந்து வந்திருக்காங்க ஒருமுறை கூட இந்த பதவிகள் கிடைக்காத மற்ற மாநிலத்தவர்களோடு நினைத்து பார்த்துக்கொண்டு இனிமேலாவது இந்த பிரிவினைவாதம் பேசுபவர்கள் திறந்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்